திருக்கண்டியூர் பூமன் சிரம் கண்டி என்பது அட்டவீரட்ட தொகைப்பாடல் பூமன் நான்முகன் கண்டி திருக்கண்டியூர் தென்திருக்கையிலையாம் திருவையாறு உள்ளிட்ட ஏழ்திருவூர்களில் ஒன்று திருக்கண்டியூர் காவிரியின் தென்கரைத்தலங்கள் நூற்றி இருபத்தி ஏழில் ஒன்று பிரமன் சிரம் ஐந்தனுள் ஒன்றை தம் சோலத்தால் வைரவக் கடவுள் வழி கொய்தருளிய காரணத்தால் கண்டனபுரம் என்றும் கண்டியூர் என்றும் ஆயிற்று என்பர் சதாதபரி என்ற முனிவர் பெருமானுக்கு கண்டியூர் காலத்தியாக காட்சி கிடைக்க அருளினர் இறைவர் ஆதிவில்வாரண்யம் என்று போற்றப்பெறும் இத்தலம் பிரம்மகத்தி முதலான பெருங்குற்றங்களையும் நிற்கவல்லது சித்திரை திங்கள் ஏழூர் திருவிழா பல்லக்குகளில் கண்டியூர் பல்லக்கு கவின்மிகு காட்சியது ஆம் நான்முக கடவுளுக்கும் கலைவாணியாம் சரஸ்வதிக்கும் தனி உண்டு வேறு எங்கும் இத்தகைய அருட்காட்சி காண்பறியதாம் இறைவர் திரு வீரட்டானத்து மகாதேவர் திருக்கண்டியூருடைய மகாதேவர் என்று கல்வெட்டுக்களில் போற்றப்பெறுகிறார் மாசித்திங்களில் மார்த்தாண்ட நாம் கதிரவனின் மாலை வழிபாடும் கண்டு கண்டு கழிவேறு வகைகொள்ள வேண்டிய தலம் திருக்கண்டியூர் இறைவன் பிரம்மசிர வீரட்டேசர் பிரம்மநாதர் ஆதிவில்பவனநாதர் இறைவி மங்களநாயகி திருத்தலமரம் வெறிவிரவு கூவிழம் எனப் போற்ற பெறும் வில்வம் தீர்த்தங்கள் நந்தி தீர்த்தம் தட்சதீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காவிரியின் கிளை நதியான குடமுருட்டி பரிவார மூர்த்தங்களுள் சதாதபர் வழிபட அழகிய திருமேனி இவர் நந்தியம்பெருமானுடைய தந்தையார் சிலாதரருக்கு தமையனார் என்பது கருத்திற்கொள்ள வேண்டிய ஒன்றாம் பணசுமந்த பாடல்களாம் பைந்தமி தேவாரம் பெற்ற பதி படியலாம் தொழுதியேத்து கண்டியூர் என்று பாலராவாயராம் திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியருளும் பாங்குதான் என்னே கண்டியூர் கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினை நோய் களன்றவாறே என்று கண்டியூர் அண்டவானரை கண்ணுற்று காதலாகி கசிந்து நெக்குரிகுகிறார் கலைவாய்மை காவலராம் சுவாமிகள் பிரமன் சிரம் கொய்தருளிய திறத்தை சிரமும் மாநிலம் விழுதருமைப்பதி என்பது அருணகிரிநாத பெருமானின் அருள் புயல் பொழிந்து இழி வானூலோர்களுக்காக அன்று அயன் பொய்ச்சிரம் அறிந்து என்ற திருமுறை அருட்பாடல் குறிப்பு எண்ணி எண்ணி இன்புறத்தக்கதாம் vina vine ariyamil uraisaiminn vina vine ariyamil uraisaiminn neer arul venduvil vina மீரை செய் நீராருள் வேண்டு கனைவீழார் புனல் காதிரி கரைமேய கண்டியோரட்ட கனைவி வீரட்டம் கண்டியோ வீரட்டம் தனமுனே முன்னே தனக்கில் மயோ தமராயினாரண்டம் ஆடத்த வாழ்க்கை பாடி வாண்டனில் வாண்டையம்மா பலிதேர்ந்ததே கருத்தனே பொழில் சூழும் கண்டியோ துறை கழ்வனை கருத்தனை ஒடிசூழும் கண்டியூ வீர்த்த துறை கழ்வனை அறுத்தனை தீரம் அடிகள் வால்மிக கேட்டுகம் புரை அறுத்த திரம் திறம் அடியர் வாங்க கேட்டுகம் தினாபுரை திருத்தம்திகை தாயி சம்பந்த செப்பிய திருத்தமாம் திருத்தமா கா ஞான சம்பந்த செப்பிய செமிராிலும் பலர்களாகிலும் வ உயர்ந்தாரளே செந்தமிழ் பொருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே